இப்ப இது அடுத்தது சமநோய அதிகரணம் இந்த அதிகரணத்துல ரெண்டு வர்ணகம் இருக்கு வர்ணகம் அப்படின்னு சொன்னால் ஒரு சூத்திரத்துக்கு ஒரு சூத்திரம் ஒரு விஷயம் அதுல சந்தேகம் ஒருபக்ஷம் சித்தாந்தம் இந்த அஞ்சும் அவயம் சேர்ந்ததுன்னா சங்கதி இந்த அஞ்சு அவயவங்கள் சேர்ந்ததுனா இதுக்கு ஒரு அதிகரணம் இந்த விசாரத்துக்கு அதிகரணம் ஒரு சூத்திரத்துக்கு ஒரு விதமாக வியாக்கியானம் பண்ணி அஞ்சு அவயவன்கள் சொல்லி ஒரு அதிகரணத்தை சொல்லியாச்சு இதே சூத்திரத்துக்கு வேற இன்னொரு மாதிரியாக வியாக்கியானம் பண்ணி அதே அஞ்சு அவயவங்களுக்கு ஒரு அதிகரணம்னு சொன்னோம்னா அது அந்த சூத்திரத்துக்கு வர்ணகான்னு தரணும்னு சொல்லுவாங்க இப்ப தத்துவ சதன் இந்த ஒரு சூத்திரத்துக்கு ரெண்டு வர்ணகம் இங்க இருக்கு ஒரு சூத்திரத்துக்கு ரெண்டு அர்த்தம் பண்றே அது சரியா முதல் சூத்திரத்துல அர்த்தம் சரியா இல்லை அது சந்தோஷம் இல்லைங்கிறதுனால ரெண்டாவது அர்த்தம் பண்றாதான்னு இங்க கேட்கப்படுறாங்க ஒரு ஒரு கிரந்தத்துக்கு ஒருத்தர் ரெண்டு வியாட்சியானம் பண்றாருன்னு சொன்னா அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கலாமா ஒண்ணு முதல்ல செஞ்ச வியாக்கியானத்துல இவருக்கு சந்துஷ்டி இல்லை சந்தோஷம் இல்லை அதனால இரண்டாவது வியாக்கியானம் பண்றாரு இது சாதாரணமா பிரச்சனை இரண்டாவது விஷயமும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றாரு முன்னாடி சன விஷயத்தில் ஏதும் எந்த ஒரு அசந்தோஷமும் இல்லை அதுவும் பூர்ண சக்தியாக இருக்குது அது வியாக்கியானம் ஆனால் ரெண்டாவது வியாக்கியானமும் இந்த சூத்திரத்திலேருந்தே வரும் அதுவும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமாக இருக்கு அதையும் தெரியப்படுத்துறதுக்காக ரெண்டாவது வியாக்கியானம் இப்போ இந்த இடத்துல என்னாகும் ரெண்டு வியாக்கியானமும் சமம் இப்போ தத்துவ சமம்ங்கிற இந்த அகிகரணத்தில் நமக்கு ரெண்டு வியாக்கியானம் கிடைக்கிறது ரெண்டு அகிகரணமும் ரொம்ப முக்கியம் இந்த சாஸ்திர பிராமணியம் இருக்கு நமக்கு அபேட்சிதமான அரசியம் சிந்திக்கிறதுக்கு வேதாந்த பிராமணியம் சிந்திக்கிறதுக்கு இந்த ரெண்டு வருடகமும் இருந்தால் தான் முடியும் ஒரு வருடகத்தினால முடியாது ரெண்டு வருணகத்தையும் இதே சூத்திரம் சூச்சனம் பண்றது அதனால சூத்திரத்துக்கு ஒரு கௌரவம் இருக்குது இப்போ முதல் வருணகம் ரெண்டாயிரம் வருடத்தையும் இது எப்படி பிரிச்சிருக்கார் அப்படின்னு கேட்டால் இங்கே வந்து பூர்வபட்சிகள் மீமாசுகர் பிரதம வர்ணகத்தில் இதுல கொஞ்சம் தகராறு இருக்கு சாதாரணமா நம்ம பாத்தோம்னா முதல் வருணகத்துல மீமான்சையில ரெண்டு பிரஸ்தானம் இருக்கு குமாரல பட்டருடைய பிரஸ்தானம்னு ஒண்ணு பிரபாகர பிரபாகரமிஸ்ரோடைய பிரஸ்தானம் ஒண்ணு ரெண்டு பிரஸ்தானங்க ரொம்ப வித்தியாசமில்ல இருக்கு அதுல முதல் வர்ணகத்துல குமாரில பட்டரை இவர நிராகரணம் பண்ணா குமாரல பட்டரை பூர்வபட்சியா வச்சு அவரை சொல்ல அவர் அவர் சொன்னத்தை நிராகரணம் பண்ணி வேதாந்த பிராமணியத்தை ஸ்தாபிக்கிறார் அந்த முதல் வர்ணகத்தில் ரெண்டாவது வர்ணகத்தில் அந்த பிரபாகர மிஸ்வர பூர்வபுஷியாக வச்சு அவர் சொன்னத்தை நிராகரணம் பண்ணி வேதாந்த பிராமணியம் ஸ்தாபிக்கிறார்னு ஒரு விதமாக இதை சொல்லலாம் இந்த ரீதியில் பிரம்ம வித்தியாபரணம் தான் ஆனால் பிரம்ம வித்யாபரணத்துக்கு பூர்வம் அதுக்கு முன்னாடி வந்த வியாக்கியானங்கள பார்த்தோம்னா அதில் கொஞ்ச அது என்ன சொல்வது இந்த முதல் வருடகம் இருக்கு இந்த முதல் வருடகத்திலேயே அவர் குமார்ல பெற்றர் பிரபாகர மிஸ்ரர் ரெண்டு பேரையுமே பூரபட்சியாக வச்சு ரெண்டு பேருக்கும் பதில் சொல்லி முடிச்சு விட்றாங்க அப்போ ரெண்டாவது வருடகம் வந்தது அதுக்கு என்னன்னு கேட்டால் அதுக்கு விற்த்திகாரர் விருத்திகாரர் அந்த மாதிரியாக பூரபட்சம் பண்ணி அந்த பூர்வபக்ஷத்துக்கு பதில் சொல்றதுக்காக ரெண்டாவது வருடகம் வந்தது அப்படின்னு இவா எல்லாம் வியாக்கியானம் ஆனால் பிரம்ம வியாபரணக்காரரை சொல்றதுதான் சரியா இருக்கும் போல் இருக்கு கொடுத்த தப்பு நான் சொல்ல முடியல இருந்தாலும் எங்கள் இந்த விற்த்திகாரரும் தன்னுடைய பக்ஷத்தை சாதிக்கிறதுக்காக இவர் சொல்ற சகல யுக்திகளும் பிரபாகரர் சொல்ற அவய யுத்தியா இருக்கு ரெண்டாவது அப்படி பார்க்கறதுக்கு நேரடியாக பிரபாகரையே இந்த ஊருபக்ஷம்னு சொல்லிக்கலாம் முதல் போர் பட்சத்தில் பட்டர் போருபக்ஷம் குவாரில பட்டர் ரெண்டாவதுல பிரபாகர பட்டர் போ சொல்லிட்டு போடலாம் அதே மாதிரி வித்திகளை அவரும் அவலம்பிச்சிருக்கலாம்னு ஒரு சும்மா சொல்றது இப்படி இருக்கு எதுக்காக வருதுங்கிறது நம்ம பார்க்கலாம் சாஸ்திர பிரமாணகத்துவம் பிரம்மா பிரம்மாங்கிறது சாஸ்திர பிரமாணகம் அப்படின்னு சொன்னார பூர்வ அதாவது வேதம் பிரம்மத்தை போதிக்கிறது வேதாந்தம் பிரம்மத்துக்கு பிரம் பிரம்மஸ்வரூப விஷயத்துல பிரமாணமாக இருக்கு அப்படின்னு சொன்னார் அது கிடையாது உண்மையான ஆட்சியம் வேதம்னு சொன்னாலே அது ஒரு விதியைத்தான் போதிக்கும் வேதத்தினுடைய தாத்தர்யம் விதியில தான் இருக்க முடியுமே தவிர வே அதை தவிர வேற இன்னும் மேலே இருக்க முடியாது விதியினா விதி நிசேதம் ரெண்டு தோசிக்க வேண்டியது விதி வேற எதுவுமே வேத ஆக முடியாது உங்களுடைய பிரம்மஸ்வரூபம்ங்கிறது விதி நிஷேக உபய அதிருப்தமாக இருக்கு இது ரெண்டுமாக இல்லை அதனால பிரம்மஸ்வரூபத்துல வேதவாக்கிய பிரமாணம்னு சொல்லவே முடியாது அது மகர்ஷி வச்சனும் பிரமாணமும் அதனால வேத பிராமணியம் நான் ஆட்சேபிக்கிறேன் இது முதல் வருணம் ரெண்டாவது வர்ணகத்துல ஆக இந்த பட்சத்துல பிரம்மம்னு ஒன்று கிடையவே கிடையாது பிரம்ம நாஸ்திக்காக அப்படின்னு முதல் வருணகத்துல வந்த பூரபக்ஷிகள் பிர ஒரு பதார்த்தத்தையே ஒத்துக்கு அவர் என்ன பண்ணிட்டு பிரம்மத்தை சொல்லக்கூடிய ஸ்ருதிகள் இருக்கு இந்த ஸ்ருதிகளில் ஜீவனை ஸ்தோத்திரம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு போட்டார் பிரம்மம் இருக்குங்கிறதுக்கு பிரமாணமே இல்லை இது முதல்ல இரண்டாவது வருட கத்துல பிரபாகரர் இருக்காரு என்ன சொன்னாருன்னா பிரம்மங்கிறது இருக்கு நான் இதையும் சொல்லல நீங்க சொல்ற அதே நிறுவன பிரம்மம் உண்டு ஆனால் அந்த நிர்வாக பிரம்ம ஜானத்தினால மாத்திர மோட்சம் வருங்கிறத அந்த பிரம்மத்தை உபாகணம் வந்தாகணும் வெறும் சாட்சா வருங்கிறது கிடையாது அது சாஸ்திர புரிகம் அப்படின்னு அவருக்கு ஒன்று போகிறார் ரெண்டாவது இது ரெண்டும் வித்தியாசம் முதல்ல வருணக்கிற சூரபட்சி பிரம்மமே ஒண்ணு கிடையாது அது ஒண்ணும் கிடையாது அப்படின்னு உண்டு ஆனாலும் வெறும் பிரம்மத்தை தெரிஞ்சின்றதுனால மோஷம் வராதே அப்படின்னு அடுத்தாங்க இந்த ரெண்டு பூர்வ பக்ஷத்திலும் நிராகரணம் பண்ணினால்தான் நாம் சொன்ன சாஸ்திர பிராமணம் சஃலமாக இருக்கணும் இல்லையா சாஸ்திரம் பிரமாணம்னு சொன்னால் மாத்திரம் போராதே பிரமாணம்னு சொன்னாலே அதுக்கு பிரயோஜனமும் சிந்திக்கணுமே மோஷம் வரும் அது வரணுமே அப்போ இது ரெண்டையுமே பிரம்மத்துக்கு சாஸ்திரம் பிரமாணம் பிரம்ம ஜான மோட்சம் வரும் இது ரெண்டையும் ஸ்தாபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு அதுக்காக ரெண்டு வர்ணகத்தையும் இதே ஒரு சூத்திரத்தில் கொண்டு வர ரெண்டு யுக்தி ஒன்னா இருக்கு இது ரெண்டு பூர்வபக்ஷத்தையும் நிராகரணம் பண்றதுக்கு சமன்வயாங்கிற ஒரே யுக்தி போதும் அதனால இது ஒரே சூத்திரத்தில் ரெண்டு வர்ணகமாக கொண்டு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் இருக்கு ஆனா ஒரே மாதிரியான வியாட்சியானம் இல்லை இங்கே அது வித்தியாசம் கொடுக்கும் அங்கே சாஸ்திர யோனிப்பாக முதல்ல சொல்லும் போது சாஸ்திர வேற மாதிரி ஆசன சாஸ்திரத்துக்கு காரணம்னு ரெண்டாவதுல சாஸ்திரத்தை யோனியாக கொண்டது பிரமாணமாக கொண்டது கம்மன் அது அங்கே ரெண்டு வருஷம்